إن الحمد لله نحمده ونفعينه ونستغفره ونؤمن به ونتوكهج عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضرره فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له سيدنا وولينا وشفيعنا مولانا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان سان في خص الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صلى الله عليه وقال النبي صلى الله عليه وسلم نعمهالي مغبون فيه ما كثير من الناس الصحه والفرار او كما قال عليه الصلاه والسلام قال بعض شعراء العالم نذكرشان قد يوم ما هي انهرت الله كيف قلنا ان الحمد لله எங்கள் பெருமானும் புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றத்துக்காக வேண்டிய மற்றதிலே இணையத்துக்காக இயக்குநர் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களும் எல்லா கட்டுகளிலும் குறிப்பாக தனிமையில் இருக்கும் பொழுது வல்லல்லாவை பயந்து தப்போவாவுடன் வாருமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தும் நசிகத்தும் செய்து கொள்கிறேன் அன்பானவர்களின் சோதரர்களின் நண்பர்களே உலகத்துல நாங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் நாங்கள் எல்லோரும் மனிதர்களாகி நாங்கள் எல்லோரும் பெருமையாக பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு காலம் நாகரிகம் அடைந்திருக்கிறோம் மனிதர்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம் பலவிதமான கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்ப ரீதியில் வளர்ச்சி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு பேசுகிறோம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம் கல்வி வளர்ச்சி எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம் மெடிக்கல் சயின்ஸ் வைத்திய துறையுடைய வளர்ச்சியை பற்றி நாங்கள் வந்திக்கு பேசி கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்து முடிஞ்சு இப்போ மாசிலேயும் சந்திரனையும் எப்படி வாழலாம் ஆக்சிஜன் இல்லாம தண்ணி இல்லாமல் எப்படி வாழலாம் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு காலத்துல ஒரு யுகத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் கிட்ட இந்த வேலை எடுத்து இப்ப மனிதர்கள் தேவல்ல எங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் போதும் என்ற ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு யுகத்துல ஒரு எதால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி நாளுக்கு நாள் அசுறு வேகத்துல கண்டுபிடிப்புகளும் மனிதனுடைய முன்னேற்றங்களும் அடைந்து கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எல்லா எல்லா துறையில் எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே யோசிச்சோம் யோசிச்சோம் கம்பெனி இயங்குமா ஆனா இன்றைக்கு அது யதார்த்தமாக ரியாலிட்டியாக மாற்றம் கொண்டு இருக்கோம் அத மனிதர்கள் நாங்க செஞ்சோம் என்று நாங்க சந்தோஷப்படுறோம் பெருமை பேசிக்கொள்றோம் அன்புக்குரியவர்களே சகோதரர்களே ஆனா இவ்வளவு கண்டுபிடிப்புகள் இவ்வளவு டெவலப்மெண்ட் இவ்வளோ ரிவலியூஷன் எல்லாம் வந்து உலகத்துல மனிதனுக்கு நிம்மதியாக வாழும் கிடைமான்னு பார்த்தா நிம்மதியும் இல்ல எந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல பத்தி நாங்க பெருமையா பேசணுமோ அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல மனிதனுக்கு அதுல சோகம் தான் இருக்கதே தவிர அதுல சோதனை தான் இருக்கிறதே தவிர மனிதனுக்கு அதுல சந்தோஷம் இல்ல அதனால இன்னைக்கு உலகம் இந்த வீதாசாரம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகுது மனிதனுடைய மன உடைச்சல் ஸ்ட்ரெஸ் அவனுக்கு ஏற்பாடுக்கூடிய டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன் என்ற ஒரே ஒரு ஒரு குல நோயாக சைக்கோலஜிக்கல் இது எஃபெக்ட் ஆல ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் இன்னைக்கு உலகத்துடைய தாராளமா தேடி பார்க்கலாம் எட்டு லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு இப்ப நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜும்மா ஊடகத்துக்குள்ள கிட்டத்தட்ட முழு உலகத்திலே மிகாத ஒரு மூலையில இந்த ஒரு நாற்பத்தி நிமிஷம் அற அரை மணி தேங்கத்துக்குள்ள பேர் சுயசைட்ல செத்து இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நிம்மதிக்கு ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் என்ன நடக்க போகுது உள்ளத்துல ஆள் மனசுல கவலை இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கூடி கூடி கூடி படத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போய்கிறோம் அன்புக்குரியவர்களே சோதரிகளே இந்த நோய்களால இந்த மன உளைச்சலால இந்த விட கூட நான் காலையில 9-5 சொன்னால் வீட்ல 24-hour 365 டிப்ரெஷன் பாதிப்படை மடங்கு என்பதாக ஒரு நாள் எங்களுக்கு அவங்க வேலை நாள் உலக தெரியும் அதிகமானால் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட அவங்க வேற வேற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்து தலையில போட்டு கொண்டு டிப்ரெஷன் என்ன பிள்ளைய கொண்டு போய் இது சென்டர்ல போட்டுட்டு கடைகள் போயிட்டு வாங்கி தான் அவங்களும் என்னது ஓட்டி என்று சொல்லி ஓவர்டை செஞ்சு அவங்களுக்கு அவங்களுக்கு இல்லாத ரெஸ்பான்சிபிலிட்ட போட்டுக் கொண்டு அந்த அளவுல டிப்ரெஷன் ஆகக்கூடிய அதிகரிச்சு கொண்டுதான் இருக்குது அன்புக்குரியவர்களே சகோதரர்களே இந்த புனிதமான ஒரு ஜும்மாவுடைய நாளையில இந்த விஷயத்த நான் ஏன் பேசுறது சொன்னால் இந்த மஜுமார இப்ப எழுப்பி கேட்டாலும் ஒவ்வொருத்தரும் அவங்கள உள்ள தெரிவிக்கக்கூடிய மன கவலைய சொல்லுவாங்க எல்லாருக்கும் கவலை இருக்குது எல்லாருக்கும் விதவிதமான பிரச்சனை ஒருத்தர் சோதலை பெரிய பிரச்சனை எனக்கு அது ஒரு பிரச்சனை அது இன்னொருத்தருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அன்பானவர்கள் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது எல்லாரும் சிக்கல் உள்ளவர்கள் செலவாங்க டிசம்பர் முடியுது ஊடு பார்க்கடும் எந்த பாக்குறது அட்வான்ஸ் ரெடி பண்ண வேணும் எங்க வீட்டு கூலி சேர்றது ஒரு சிலருந்து பிரச்சனை சிலவங்க சொல்லுவாங்க எங்க வீட்டுல கல்யாணம் முடிக்காம குமரிகள் இருக்குது அந்த இப்படி சரி அந்த குமரலை கரை சேர்க்கணும் அதுல பிரச்சனை வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்க கூடிய தள்ளில பிரச்சனை பிசினஸ்ல பிரச்சனை இப்ப பைனான்சியல் கிரைசிஸ் வந்திருக்குது பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பிரச்சனைகள் மாணவர்களை அவங்களும் சொல்லுவாங்க நடந்தாங்க இந்த ஓலெவல் முடினதா தான் எங்களுக்கு நிம்மதி யூத்து கேட்டு அவங்க கிட்ட வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்கும் பேசி பார்த்தா விலங்குமோ அவருக்கு பெண்கள் கிட்ட கேட்டு அவங்களுக்கு வித்தியாசமான பிரச்சனை சரி கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் அப்பையும் பிரச்சனை எனக்குள்ள நிம்மதியா இல்ல என் பிள்ளைய நினைச்சு என்ன கவலை கல்யாணம் முடிச்சு புள்ளை எல்லாம் பேரன் பேசி கண்டாலும் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்லை அவங்களுக்கும் வித்தியாசமான பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனைகள் இந்த துன்பங்கள் இதை நினைச்சு நினைச்சு நினைச்சு இதை யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு அன்பானவர்களே இது ஒரு கட்டத்துல அப்படியே முத்தி சென்று சொன்னால் அதுக்கு பின்னால அதுக்கு சுகம் தேற்றது ரொம்ப கஷ்டமாகி போயிட்டு இது வேற நோய்களுக்கு மனிதனை கொண்டு வந்து ஒரு வார்த்த பல காரணங்களால வரும் சொல்லுவாங்க அதுக்கலாம் அப்படி இல்லை என்வயர்மெண்ட் அப்படி இல்லை சொன்னால் அவருக்கு அந்தந்த காலத்துக்கு அல்லது ஒரு பிரச்சனைகள் அவருடைய அந்த சைக்கோலஜிகளுடைய பிரச்சனை ஆயிரிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் ஆனால் இந்த டிப்ரஷன் சொல்லக்கூடியது ஒரு பிரச்சனை இஸ்லாம் இதை பத்தி பேசிக்கிறது நான் சொல்லுவாரு இந்த டிப்ரஷனுக்குரிய தீர்வை இஸ்லாம் என்ன சொல்லுது ஒரு மனிதன் ஒரு முக்மி ஒரு முஸ்லீம் ஏன் இந்த டிப்ரெஷன் வரும் உதாரணத்துக்கு ஒரு முக்மீனுக்கு ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் எப்படி வரும் பிள்ளைகள் மூலமாக மனைவி மூலமாக மனைவிக்கு கணவனின் மூலமாக வியாபார ஸ்தலத்துல அல்லது நாங்க வாழக்கூடிய நாட்டில பல பிரச்சனைகள் தனிப்பட்ட சமூக பிரச்சனைகள் வருவது இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல நான் இந்த பிரச்சனைகள் அல்லா கிட்டால எனக்கு வருவது எனக்கு ஒரு சோதனை என்ற ஒரு மனிதனுடைய உள்ளத்துல அது அந்த எசை இல்லை என்று சொன்னால் இப்ப இந்த பிரச்சனையை நினைச்சு நினைச்சு யோசிச்சு இது யாரு தான் அது பிரச்சனை எங்கால வருவது அதுக்கு முன்னால ஒரு பணித்தரம் யோசிக்கணும் இந்த பிரச்சனை சகாபாக்கள் கிட்ட வரக்கூடிய நேரத்தில் அவங்க பார்க்கிறாங்க ஒரு பிரச்சனை குறைப்பாடா ஏண்ட தொழுகையில ஏதாவது குறைப்பாடா ஏண்ட பொறானில் ஏதாவது குறைப்பாடா நான் தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கணும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் தொழுகையில் ஏதாவது முன்னப்பிள்ளைகள் இருக்கும் அமல் ஏதாவது முன்ன பின்னரிக்கும் எனக்கும் அல்லாவுக்கும் விற்கக்கூடிய தொடர்புகள் இன்னமும் எனக்கு பிரச்சனையா இன்னமும் பிரச்சினை அதுதான் இன்னமும் என்னை அவனின் பக்கம் நெருக்கிக் கொள்வான்னு அர்த்தம் ஏன் தெளிவாக சொல்றாரு தனிப்பட்ட சோதிப்போம் அல்லாவுடைய நேசர்களா நீங்க சோதிக்க இல்லையா என்னையும் அல்லாக்கு விருப்பமான நபி சோதிச்சா கஷ்டங்களை அல்லாவுடைய முகபத் அடைஞ்சு கொள்றதுக்கு அன்புக்குரியவர்களே சகோதரர்களே இந்த மாதிரி கொண்டு நாங்க ஏதாவது தவறுகள் நடந்த அல்லா என்ன சோதிப்பான் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய முகப்பத்தை எங்களுக்கு அல்லாஹ் பக்கம் என்ன நெருங்கிக் கொள்றதுக்கு சோதிப்பான் அல்ல என்ன தெரியுமா சொல்லுறான் இன் இந்த மக்கள் கொஞ்சம் மறந்து மறந்து நிற்கிறாங்க அவங்க இணைய பக்கம் மீட்டி எடுக்கிறதுக்காக வேண்டி அவங்களின் மறந்துடா தூக்க யார் மனுஷன் யார் என்றா ஜென்டில்மன் யார் என்றா அவர்டியாபாரம் தொழில் சுரவுகள் சுகபோகலை தந்திருப்பான் லக்ஷூரிய தந்திரிப்பான் எல்லாம் தந்திருப்பான் எந்த நிலைமையிலும் நாங்க அல்லாவும் மறந்துடக்கூடாது அன்புக்குரியவர்களை சகோதரிகளே சரி கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவ மனிதனுக்கு வந்திருக்கிறது இதுல ஒன்று மறக்கர் இல்ல இது இல்லாம வேற வேற சோழிகள்ல நாங்க கனெக்ஷன் ஏற்படுத்தியிருக்கிறோம் தொடர்புகள் ஏற்படுத்தியிருக்கிறோம் அன்பானவர்களே சோதரர்களே போனோடு இருக்கக்கூடிய முஹப்பத் உலகத்தில் பிசினஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களோட இந்த தொழில்களோட இருக்கக்கூடிய அந்த அந்த கமிட்மெண்ட் அந்த ஈடுபாடு அந்த அர்ப்பணிப்பு எனக்கு தொழுகையில இல்ல எனக்கு கொரான் திலாவது இதால் என்ன நடக்குது உள்ளம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டோம் அப்படியே இப்ப மனிதர்களை செய்ய ஆரம்பிக்கிறான் அல்லாவுக்கு மாறு செய்ய ஆரம்பிக்கிறான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான் இப்ப அல்லா தெளிவா ஒரு விஷயத்தி யாரு நாங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மறந்து உலகத்துல பார்த்தாங்களோ புறக்கணிக்கிறாங்களோ கணக்கெடுக்கிறாங்க இல்லையோ மகேஷத்தை நாங்க அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் நெருக்கடியான வாழ்க்கை எல்லாம் இருக்கும் சுகம் இருக்கும் லக்ஷரிக்கும் வெஹிக்கிள் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாமே நெருக்கடியாயிருக்கும் பிரச்சனையாயிருக்கும் ஏன் அல்லா சொல்றான் நாங்க எங்கட எங்கட விஷயங்கள அவர் மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் மையுரில இஸ்லாம் யாருக்கு அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமாக நல்லவ இத விரும்புகிறானோ அவருக்கு இஸ்லாத்தின் பக்கம் உள்ளத்துடையின் பக்கம் அல்லத்தை விரிவாக இப்ப இவருக்கு தொலுரத்தில் இன்பம் திக்ரு இன்பம் குரான் இன்பம் சில கஷ்டங்கள் வந்த நேரத்தில் நாங்கள் அல்லாவின் பக்கம் மீறாமல் நாங்கள் சில யோசிக்கிறது இன்னும் இன்னும் மாற்றம் செய்யறது சோதனைக்கும் அல்லாஹிட்ட வரக்கூடிய பனிஷ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் என்னடா ஒரு சோதனை வந்து அல்லா கிட்ட அவர் அவர் ஒப்படைக்கிறாரு இதுக்கு போற இந்த பக்கம் மீற மாட்டேன் மறுவாழ் கொஞ்சம் விஷயம் நடக்குது எல்லாமே ஹைரா போது மறுவாழும் மாற்றம் செய்யறாரு மறுவாலும் ஒரு சோதனை மறுவாலும் தௌபா செய்வாரு ஒரு கஷ்டம் போவது அண்ணாவுக்கு மாற்றமான முறையில இன்னும் இன்னும் பாவம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க சொன்னால் இவனுக்கு வந்திருக்கிறது சோதனை அல்ல இவருக்கு வந்திருக்கிறது பனிஷ்மெண்ட் அல்லாட தண்டனை வந்திருக்கிறது இவருக்கு பாதுகாக்கணும் அதே நிலைமையில அதே பாவத்துல ஊஹெடுத்துடா சொன்னால் ஈமான் இல்லாத வேலுபெய்திருவார் பாதுகாக்கும் எனவே சகோதரர்களின் நண்பர்களே சுருக்கமா என்ன சொன்னால் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அல்லா கிட்டிருந்து வரக்கூடியது நாங்க யாருமே சூப்பர் ஹியூமன் இல்ல வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டீங்கிறது கஷ்டம் வரும் வந்த நேரத்தில் எங்களுக்கு சில வழிமுறைகளை சொல்லி தந்தாங்க அது உமாமியம் தான் ஒருத்தனவன் மச்சதுக்கு வராங்க அன்யூசுவல் டைம்ல வராங்க வளர்ந்தே வரக்கூடிய நேரம் இல்ல அன்யூசுவல் நேரம் அபூமாமா வந்திக்கிறாங்க ரசூல்லாங்க அபூமாமா என்ன செய்யுது இந்த நேரத்துல பள்ளியில இல்லையா ரசூரல்லா சரியான கடன் சரி யோசனை என்ன செய்யறது விலங்கு இல்ல ரசுல்லா சொன்னாங்க அபூமாமா உங்களுக்கு ஒரு துவாசிக்கு தருவா நீங்க துவாவை ஓதிக் கொண்டு வாங்க முயற்சி செய்வோட கடன்களை சுமைகளை நீக்கிடுவான் சொல்லுங்க யார் ரசூரல்லா رسول الله دعا சொல்லி குறுகறான அல்லாஹ் பன்னி ஆஊது பிக்க பினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக்க மினல் அஜ்ஜி வல் கஸல் வ நஊது பிக்க மினல் ஜுப್ வல் புக்ல் வ நஊது பிக்க பினல் غலபத்தி தைனி வ கஹ்ரி தஷ அபூ மூதாவுதிவா அல்லாஹ் ஹம்மி வல் ஹஸன் ஹம் ஹஸன் அன்சைட்டி டிப்ரஷன் இத்யக்யா யா அல்லாஹ் அன்சைட்டி டிப்ரஷன் பின் எனய பாது ஹசரியன் அன்சைட்டினா எதர் ஃபியூச்சர் என அடக்குமண்ட்ரியோஸ் இல்ல நடந்து முடித்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க கூடிய விஷயங்கள் வச்ச ஒரு யோசின இந்த ரெண்டு கவலைகளும் என்னைய பாதுகாத்திரியாது அருமையான இருக்க அஜிசுவல் கசில் ஜூபுவல் புகழ் கோழைத்தனம் அதே போல லோபத்தனத்தை விட்டு என பாதுகாத்திரியாது செலவழிக்க வேலை அல்ல எல்லா சுமே நீக்கிட்டார் இன்னொரு தடவை அபூ போல ரவீன சொல்ல பயன்படுத்தி ஒரு நோயாளி ஆகி அப்படியே நாங்களும் கஷ்டப்பட்டு எங்களோட குடும்பத்தார்களையும் கஷ்டப்படுத்த வைக்க இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லல்ல முயற்சி செய்யணும் இதுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியலிஸ்டிக் டெவலப்மெண்ட் எல்லாம் ஒரு நாளும் மனிதர்களுடைய இந்த ரோஹ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நாளும் தீர்ப்பு கொடுக்காது இதுக்கு தேவை ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷன் ஒன்று தேவை இதுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு ஒரு ஆன்மீக ஒரு உத்வேகம் ஒன்று தேவை உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய் அது யாருக்கு வந்தாலும் சரி யாருக்கு வந்தாலும் சரி ஆன்மீகம் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷன் இல்லாமல் எங்களுக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக்கால எங்களுக்கு இந்த நோய்க்கு ஒரு நிவாரணத்தை காண முடியாது அன்பானவர்களே சகோதரர்களே ரசூ செல்லி வசல்லம் நாங்க எல்லாரும் யோசிப்போம் சில நேரம் ஏன் கஷ்டப்படுத்தா சுஜி செய்யறோம் செலவழிக்கிறோம் எங்களை வீட்டு ஆக சிறப்பான மனிதர் ஹகரத் ரசூ செல்லா அலைவசல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத கஷ்டமா எங்களுக்கு தான் சகோதரர்களே சில நேரங்கள்ல உதாரணத்துக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா ஒரு தடவை அது ரசூசல் அல்லா அழைச்செல்லாம் அவங்களுக்கு சோதனை யாராலும் தாங்கிக்கொள்ள முடியாத ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை என்ன தெரியுமா அதுதான் பேசாம இருந்த அந்த நாட்கள் மக்காவுடைய காலம் அதுல ஜிப்ரீசலாக்குரிய வருகை வந்து கொண்டே இருக்குது கொரான் ஆயிரத்தை இறந்து கொண்டே வராங்க சட்டத்திட்டங்களை சொல்றாங்க நபிக்கு ஆறுதல் சொல்றாங்க இப்படி வந்து கொண்டிருந்த ஜிப்ரூ அரைசலாம் திடீரென ஒரு நாள் வரல ஒரு நாள் வரல ஒரு கிழமை இந்த மொபைல் போன் முழு உலகத்திலேயே டிஸ்கனெக்ட் ஆகுது என்று சொன்னால் கை நடுக்கும் கை நடுக்க ஆரம்பிச்சிடும் இன்டர்நெட் இல்ல யாரோடய பேசலா பிசினஸ் ஒன்று செய்யலா எந்த ஒரு கனெக்ஷன் அவர்கள் வலமையா வார சைத்தான் வரலையோ அரசுல என்ன அல்லா உங்கள விட்டு இன்னொரு நபிய தேர்ந்தெடுக்கிட்டானா அல்லா உங்களே கைவிட்டு தாங்கிடா ஒரு கட்டம் ஏன்லம் இறக்கக்கூடிய وَلَسَوْفَ يُؤْتِيكَ رَبُّكَ فَتَرْضَى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى وَمَنَّكَ ضَالًّا فَهَدَى وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ نَبِيُّ دُحَاوِلِ النَّهَارِ التَّلِيدِ صَبْتِيَما இப்ப கவுன்சிலர் சொல்றாங்க என்னது யாருக்கு சரி டிப்ரெஷன் கூடிச்சு நீங்க காலை நேரத்துல சன் செட்டை போயிட்டு பாருங்க நேரத்தின் மீது சத்தியமாக மாலை நேரத்தின் மீது சத்தியமாக மா வந்தவமாக்கல நவியே நாங்க உங்களே மறக்கவும் இல்லை உங்களோட கோவிக்கவும் இல்லைனா கோவிக்கோம் <koma> <mucha> <two> <nuevo> <mucha> <mucha vein> நான் உங்களுக்கு தருவோம் நீங்க எல்லாத்தையும் பொருந்திக்கொள்ளுங்க அதுதான் உலமாக்கல் சொல்றாங்க கவலை கையம்மத்து உங்களுக்கு யாருமே பெரியப்பா எல்லாருமே மௌத்து நீங்க அனாதையா இருந்தீங்க நாங்க உங்களுடைய தலைவன்லையா நீங்க நேர்வழி தேடிக்கொண்டிருந்தீங்க நேர்வழியோட திறல்லையா உங்களுக்கு நீங்க ஒரு சுவேஷன்ல இருந்தீங்க அனாதையா இருந்தீங்க உங்களுக்கும் நீங்களும் அப்படி சில அனாதைகளை கண்டிங்கன்னு சொன்னா ஒரு நாளும் பெருந்திடவானா நாங்களும் சில சுச்சுவேஷன் இருந்திருப்போம் ஒன்றும் இல்லாமல் இருந்திருப்போம் ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருப்போம் ஆனா இப்ப ஏதோ படிச்சு ஒரு வியாபாரம் செஞ்ச ஒரு லெவலுக்கு வந்திருப்போம் இப்ப பலத்தை மறந்துடுவானே அநாதைகளை கண்டா அன்று காட்டுங்களுக்கு ஒரு நாலு இல்லைன்னு சொல்லுவாராம் அம்மா விஞ்ஞானத்துல படிக்க அல்லாஹ் காட்டுங்க அன்புக்குரியவர்களே சகோதரர்களே கவலையில துன்பத்தை நிற்கிறவங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு ஆறுதல் இந்த சூரத்து துகா அது மசூஸ் இன்னொரு துகா الروماني الدعاء هذا اني اللهم اني قبل وديه النيره تقول دعاء اللهم اني اعوذ بك وبن عبذك وبن امتك ناشيتي بيديك ما لي في حكمك عدل في قضائك اسالك بكل اسم هو لك سميت به نفسك او انزلته في كتابك او علمت به احدا من خلقك او استأثرت به في علم الغيب عندك அடிமையுடைய மகன் உன்னுடைய அடிமை பெண்ணுடைய மகன் ஏண்ட முன்னெற்றி ரோமம் கையில தான் இருக்கியா நீ எத எனக்கு நாடு அது அளவுதான் நீ உன்னாலும் அநியாயம் செய்ய மாட்டாய் உண்ட எல்லா பேர்களை நான் கேட்கிறேன் நீ சொன்ன கிதாபுகள்ல சொன்ன பேர்கள் உன்னை நெல்முல வைபிள் இயங்கக்கூடிய மறைவான நெல்முளிக்கக்கூடிய பேர்கள் நீ யாரு செய்ய விருப்பமான ஒத்தருக்கு நீ படிச்சு கொடுத்த பேர்கள் எந்த பேரை வச்சு நீ கேட்டால் அது கிடைக்குமோ அந்த பேரை வச்சு உனக்கிட்ட கேட்கிறியா இந்த பொறான இந்த உள்ளத்துல டூர் ஆகிடுது வெளிச்சமாக்கிறியா பிரகாசமாக்கிறியா இந்த கவலைகளை போக்கிறியா லா என்று அருமையான துவாவரம் சொல்ல சொல்லிட்டாங்க எனவே சகோதரிகளே கவலைகள் துன்பங்கள் வரும் அதை யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு தொய்து ஒரு முக்மி அல்லா எங்களுக்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவ் தான் கொரான் பாசிட்டிவா தான் ஒரு முக்மீன் அவனுக்கு வந்திக்க கூடிய விஷயங்கள் வரக்கூடிய விஷயங்கள் சுற்றுலாங்க சோதனை வந்தாலும் அவன் நல்ல லாபங்கள் கழிச்சாலும் அவனுக்கு தான் அவனுக்கு குத்திப்படக்கூடிய முள்ளும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் அவனுக்கு படக்கூடிய சின்ன தலைவனையும் காய்ச்சலும் சந்தர்ப்பம் தான் இங்கிலிஷ் Alhamdulillah Allah subhana wa taala blessed us with a fabulous religion that is dinul islam we are talking about the development the technology development the industrial development the educational development in this world worldly matters but my dear respected brother nothing going to happen you know what we have we are in a huge huge problem what is that the psychological psychological effects that is depression These all types of materialistic things will not help the depression. But only Allah subhanahu wa Ta ta'ala, He is the one. Because our soul, this is directly connected with Allah subhanahu wa Ta ta'ala. Because Allah subhanahu wa Ta ta'ala created and given His soul for us. So this is connected with Allah subhanahu wa Ta ta'ala. Whatever things happening, the grief, the anxiety, the sadness in this world, we have to connect with Allah subhanahu wa Ta ta'ala. Why is this happening in this world? Because we lose, we have lost the connection between us and the ibadah. Between us and Allah Almighty, Allah subhanahu wa ta'ala. And if we connect through the salah, if we connect through zikr, if we connect through whatever the ibadah sallallahu alayhi wa sallam showed us, and that inshallah will help us to connect again with Allah subhanahu wa ta'ala and we can lead a good life insha Allah because sallallahu alaihi wasallam has taught us if you are in grief or sadness there are many dua as i mentioned earlier in this khutbah Allah makfini bi halalik Allahumma inni a'udhu bika min alhammi walhazan Allahumma inni a'buduka wa abun'abudik these types of dua definitely will help us and insha Allah uh, if, if we keep the tawakkul on Allah subhanahu wa the real tab of the qadar whatever things are happening for us it is already it is it it, it is written for us on on me ஒரு சல புஸ்தாலிகின்னு சொல்றாரு கடைசி இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்றேன் ஒரு சல புஸ்தாலிகின்னு சொல்றாரு நான் ஒரு துாவை அல்லா கிட்ட கேட்டா அல்லா அதை தந்தா நான் ஒரு தடவை சந்தோஷப்படுவேன் அந்த துவாவை கேட்டு அல்லா எனக்கு தரல சொன்னா நான் பத்து விடுத்தும் சந்தோஷப்படுவேன் ஏன்னு சொன்னா நான் முதலாவது ஒரு துவாவை கேட்டு அதை தாரது அது ஏண்ட விருப்பத்தை ஏண்ட சாய்ஸ் அல்ல தாரான் ஆனால் நான் கேட்டு அல்ல ஒரு விஷயத்தை தராச்சி இது அண்ணாவுடைய சாய்ஸ் இந்த அரியானுக்கு இந்த விஷயம் தர வராது இவங்களுக்கு இந்த இவங்க கேட்டதற்கு இதைத்தான் நான் கொடுக்கணும் ஏன் இவங்களுக்கு இதுலத்தான் கை இருக்குது சொல்லி அல்லாஹுடைய சாய்ஸ் நான் அல்லாஹுக்கு பத்து விடுத்தம் நான் சுக்கூர் செய்வேன் என்பதாக அல்லஹ் அந்த பெரியார் சொல்கிறார் எனவே வரக்கூடிய கஷ்டங்களை நஷ்டங்களை நாங்கள் சகிச்சு கொள்வோம் அல்லாஹிட்ட முறப்பாடு செய்வோம்ல திலாபத்துல இந்த விஷயங்கள் ஈடுபடுவோம் அல்லா சுபஹானா நம் அனைவருடைய கவலைகளையும் போக்கி சந்தோஷமாக வாழ்ந்து களிமாவோட பௌத்தாங்க பௌத்தாகி நாளைக்கு அல்லாவ சிரிச்ச முகத்துல சந்திக்கக்கூடிய